चैतन्यमेव चैतन्यात யமேரீகர் வாஞ்சிம் பிரஸ்தரங்க மகான்ம்ப ம காஞ்சனீமே ஜப்ன சுஷு ஸுடத்தரா யாவி ஜும்பே ஜம் ிரிப்பீலி காந்தனுஷு பிரோத்த ஜாட்சி சைவாஹம் நூற்று திருடப்பிஸ்தே ாண்டலோஸ்ஜோஸ் மனா மமாச்சம் சின்மரி सुखतरे ிணையம்ையாா மதி நமே ாண்டலோஸிஸ் குருரிஷா ஷன்னமே விஷமம் நிித்திய வாச்சு ம்ம்தாாந்தமனூ பிரதத்தம்வின்மே பாவகே ஃுட எாசாஹாஹவிஷயச்சேதை பிஹமண்டலூர் சதா ிரிஷ மனா மமாதிலேஷலேஷிமே சக்கா ந எச்சித்தம் <Yed> பிரனுத்தீர்வி கஷித் சசுரேந்திர வந்தபதோ நூனா மம ஆச்சாரியர் தன்னை பிரம்மமாக உணர்ந்து கொண்டவன் உபாதி திருஷ்டியில் எந்த ஜாத்தியைச் சேர்ந்தவனாயினும் சரி அவன் மக்களுள் தலை சிறந்தவன் இது என்னுடைய உறுதியான அபிப்பிராயம் என்று ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் உபதேசம் பண்ணுகிறார் எவன் தன்னை பிரம்மஸ்வரூபமாக அறிந்திருக்கிறானோ உணர்ந்திருக்கிறானோ தெரிந்திருக்கிறானோ புரிந்து அவன் மேல் குலத்தோனாயினும் சரி கீழ்குலத்தோனாயினும் சரி அவன்தான் மனிதர்களுள் தலை சிறந்தவன் இது என்னுடைய உறுதியான கருத்து இப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஆச்சாரியர் உபதேசம் பண்ணி கொண்டு வருகிறார் கடைசி ஸ்லோகத்தை பார்த்து கொண்டிருந்தோம் ஆனந்தம் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் இதை சாஸ்திரம் பல கோணங்களில் நமக்கு புரியும்படி உபதேசம் பண்ணுகிறது தைத்திரிய உபனிஷத்துல ஆனந்த வல்ல ஒரு போர்ஷன் இருக்கிறது ஒரு பகுதி இருக்கிறது அந்த ஆனந்தம் ஆனந்த மீமாம்சான்னு பேர் அதுக்கு ஆனந்த விசாரம்னு பேர் பிரம்மன் ஆனந்த ஸ்வரூபம் என்பதை நிரூபிக்கின்ற பகுதி அது ஆத்மா அல்லது பிரம்மம் ஆனந்த ஸ்வரூபம் இதை புரிஞ்சுக்கிறதோடு சரி இதை அனுபவிக்கிறது கிடையாது அனுபவிக்கிறதுக்கு மனசு வேணும் அனுபவிக்கிறதுக்கு மனசு வேணும் ஆகையினால மனசை மனசில் தான் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் ஆனால் ஒரிஜினலாக நம்ம ஆனந்த ஸ்வரூபங்கிறது தூக்கத்தில் நம்ம ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கோம் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோன்னு சொல்ல முடியாது ஆனந்தத்தை அனுபவிக்கிறது கிடையாது ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கும் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது தெரியலை அக்ஞானத்தோடையும் இருக்கும் ஜாக்கிரதவஸ்தையிலையும் நம்ம ஆனந்த ஸ்வரூபந்தான் ஆனால் அக்ஞானம் அங்கேயும் கண்டினியூ பண்ணுறது ஆகையினால ஆனந்த ஸ்வரூபம் தெரியறது இல்லை அது மாத்திரமில்லை இந்த மாயையோட மகா விசித்திரம் என்னவென்றால் இல்லாத வஸ்துக்கள்ல ஆனந்தம் இருக்கிற மாதிரி காட்டுறது இந்த ஆத்மானந்தத்தை பிரம்மானந்தத்தை ஒரு ஒன்றுமே இல்லாத பொருள்ல இருக்கிற மாதிரி காட்டி மக்களை குழப்ப குழம்ப செய்கிறது இந்த மாயை அறியாமை மாயை நாம் என்ன நினைக்கிறோம் பணத்துல ஆனந்தம் இருக்கிறது பதவியில் ஆனந்தம் இருக்கிறது அது ஏதோ ஆனந்தம் வர்ற மாதிரி தெரிகிறது ஏன்னா அதனால மனசு ஓரளவுக்கு சாந்தி அடையிறது ஓரளவுக்கு சாந்தி அடைகிறதுனால ஆத்மானந்தம் பிரதிபிம்பிக்கிறது மைண்டுல அதனால விஷயானந்தம்ங்கிறது விஷயம்ங்கிற சந்நிதி இருக்கு அதுல ஏதோ தர்மங்கிற புண்ணியமும் வேலை செய்யறது ரொம்ப சூக்மமான விஷயம் இது அந்த சமயம் மனசு சாந்தமாக ஆத்மாவோட ஆனந்தம் மனசில் ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம தப்பாக என்ன புரிஞ்சுக்கிறோம்னா விஷயத்துல இருந்து ஆனந்தம் வந்துடுறதுன்னு தப்பாக நினச்சிடுறோம் ஆனால் விஷயத்தில் ஆனந்தம் இல்லைங்கிறது எப்படி ப்ரூஃப் ஆகுறதுன்னா விஷயத்தில் ஆனந்தம் இருக்குன்னா எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி சுகம் கொடுக்கணும் விஷயம் அப்படி எந்த விஷயம் உலகத்தில் கிடையாது ஆகையினால விஷயத்தில் ஆனந்தம் இல்லை என்பது தீர்மானமாகிறது விஷயங்களை விசாரம் செய்வதால் விஷயங்களில் சுகம் இல்லை என்பது தீர்மானமாக புரிகிறது அப்புறம் தூக்கத்துல ஒரு விஷயமுமே இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறோம் எனவே விஷயங்கள் இல்லாமலேயும் ஆனந்தமாக இருக்கிற ஸ்திதி இருக்கிறது ரெண்டு ஞானி பரம வைராக்கிய புருஷன் எந்த பொருளையும் வேண்டாம் என்கிறான் பதவி வேண்டாம் புகழ் வேண்டாம் எந்தும் வேண்டாங்கிறான் பரமஜானி ஆனா ஆனந்தமா இருக்கான் அதுக்கு காரணம் என்ன அவன்கிட்ட நீங்க என்னத்தை கொடுத்தாலும் வேண்டான் தான் சொல்லுவோம் அதெல்லாம் வேண்டாம் அது உனக்கு ஆசை இருந்தா நீ வச்சு கோப்பா ஒரு சுவாமிகள்கிட்ட போய் ஒருத்தர் காலுக்கு வந்து வெள்ள வேணா தங்கத்துல வந்து தங்கம் தங்கத்துல தண்ட வைரம் பதிச்சு நீங்க உங்க காலுக்கு போட்டுங்கோ சொல்லி உங்க பாதம் அவ்வளவு விசேஷமானது அவர்கள் போட்டுங்கோன்னு சொல்லி கொண்டு போய் ஏதோ கொண்டு கொடுத்தார் கங்கக்கரையில் நான் சொல்லியிருப்பேன் இந்த கதையை சொல்லியிருக்கேன்னா இல்லை தெரியாது கங்கைக்கரை இப்படி இருந்தது இந்த கங்கக்கரை இப்படி இருந்தபோது அவர் இதை இந்த தட்டத்தோட இந்த தண்டையை வச்சார் அவர் இந்த சுவாமியை பார்த்துட்டு போனார் அவருக்கு ஏதோ சக்ஸஸ் ஆகிடுத்து நிறைய பணம் கிடைச்சி சுவாமிகளை பார்த்ததுனால தான் நமக்கு கிடச்சிடுத்துன்னு அவர் நினச்சிவிட்டார் அதனால் சுவாமிகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார் இந்த சுவாமி கங்கைக்கரையில் இப்படி கங்கையை பார்த்து உட்கார்ந்துருக்கார் மணல் மணல் இப்படி இருக்கு இவர் தேங்காய் பழத்தட்டு அதில் த தங்க தண்டு வைரம் வேற பதிச்சிருக்கு அதெல்லாம் வச்சு அந்த சுவாமிகளுக்கு முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணார் அதுக்குள்ள என்ன ஆயிடுத்து ஒரு தண்டை உருண்டு கங்கையில் விழுந்துடுச்சு பாருங்கள் இப்பவே உங்களுக்கு வச்சு வச்சுங்கிறேன் இது வெறும் கதை ஆனா ஒண்ணு நடந்த கதையா தான் சொல்றான் நிறைய பேர் அப்பவே அப்ப வந்து விழுந்துடுத்து அப்புறம் எந்திரிக்கிறதுக்குள்ள விழுந்த உடனே அவர் எழுந்து என்ன கேட்டார் எங்க விழுந்து சொல்லுங்க நான் தேடி எடுக்கிறேன் என்ன பண்ணாருன்னா இன்னொரு தண்டையை எடுத்து இங்கதான் விழுந்ததுன்னு கூப்பிட்டார் அது வந்து அவர் பண்ணது எப்படின்னா இதெல்லாம் என்னத்துக்கு சுவாமிகளுக்கு எங்கயாவது மடங்கிடம் வச்சிருக்கிற சுவாமிகளை கொடுத்தாலாவது பிரயோஜனம் உண்டு சும்மா இதுக்காக சொல்றேன் வச்சிருக்கிற சுவாமியாவது அவருக்கு ஏதாவது காரியம் நடக்கணும் சரி அதை வச்சு பண்ணுவார் இது ஒண்ணுமே இல்லாம நான் கங்கை கரையில உட்கார்ந்துட்டு இருக்கேன் பரம விரக்தனா இருக்கேன் எனக்கு வேண்டியதே இல்லைன்னு உட்கார்ந்து இருக்கேன் ஆனந்தமா இருக்கேன் எனக்கு இது போட்டுதான் ஆனந்தம் வரப்போறதா சும்மா இது ஜஸ்ட் இதுக்காக சொல்றேன் அது வந்து அவர் பண்ணலாமா நியாயமாலாம் கேட்காதிங்க அவர் வந்து இது எனக்கு அவசியம் இல்லைங்கிறத காட்டுறதுக்காகவும் சன்னியாசிகளை எல்லாம் இதெல்லாம் கொடுத்து சன்னியாசிகளை சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்காகவும் அந்த ஒரு அர்த்தத்தில் அவர் பண்ணினார் ஸ்ரோத்ரியு வேதம் சொல்கிறது நல்லா சாஸ்திரம் தெரிஞ்சு வைராக்கியம் இருக்கிறவனுக்கு தேயேசதம் மனுஷகர்வாணாமானந்தா சயேகோ தேவகன்தர்வாணாமானந்தோத்ரியசா காமஹதா வேதம் இப்படியே சொல்லிட்டு போய் கடைசியில் சொல்வது ச ஏகோ பிரம்மணானந்தோத்ய சா காம தசா இந்த வைராக்கியம் உள்ள சாஸ்திரம் தெரிஞ்சு வைராக்கியம் உள்ள மனிதனுக்கு பிரம்மானந்தம் எல்லாம் தூசுங்கிறது உபனிஷத்து பிரம்மாவோட ஆனந்தம் இருக்கிறதுலே பெரிய ஆள் பதவியில இருக்கிற ஒரு பிரம்மா தான் அவரோட ஆனந்தமே என்னன்னா அவருக்கு தூசு மாத்திரம் ஏன்னா நான் ஆனந்தத்தை எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் அந்த ஆனந்தத்தை நானே வந்து என்னோட ஆனந்தத்தையே கொடுத்து இரவல் வாங்கி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுல என்ன இருக்கு நம்ம மனசுல அனுபவிக்கிற ஆனந்தம் எல்லாம் இரவல் ஆனந்தம் தான் ஆனந்தா அப்படியே இரவல் ஆனந்தம் தான் உண்மையான ஆனந்தம் இல்லை நம்ம ஆனந்தத்தையே மைண்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி அது என்னமோ நம்மகிட்ட இருந்து நம்ம என்னமோ அது தனியாக கொடுக்குற மாதிரி இந்த அப்பா அம்மாவுக்கு குழந்தைகள் வெட்டிங் டே பிரசன்ட் கொடுக்குற மாதிரி இவ்வாக்கிட்டிருந்தே பணத்தை வாங்கி இவ்வாளுக்கு வெட்டிங் டே பிரசன்ட் கொடுக்கும் இவாக தான் எங்கள் குழந்தை வாங்கி கொடுத்துருக்குப்பா அவன் நான் இல்லைன்னு சொல்லலை இந்த குழந்தைகள்லாம் வந்து அப்பா அம்மா கொடுத்த பைசா அந்த பைசாவது சேர்த்து வச்சிருக்கு சேர்த்து வச்சு அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டே வந்துருக்குன்னு சொல்லி ப்ரசன்ட் பண்ணுறது ப்ரெசன்ட் பண்ண உடனே இவ்வாழக்கு என்ன பார்த்தியா என் பிள்ளை வாங்கி கொடுத்தான் வாங்கி கொடுத்தான்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக என்ன நம்ம பைசாதான் போயிருக்கு அது தெரியாது அது இதெல்லாம் அதுக்காக வேண்டி சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை இனிமேல் அதெல்லாம் இல்லை என்னோடதையும் கொடுத்து நீ என்னது வாங்குற அப்படி சொல்லிவிடாங்க குழந்தைகிட்ட குடிக்கிறப்போ நல்லா சிரிச்சின்னு சந்தோஷமாக சரிப்பான்னு சொல்லணும் ஆனால் புரிஞ்சுக்கணும் விஷயம் அது மாதிரி நம்ம ஸ்வரூப ஆனந்தத்தை இந்த மைண்டு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற உடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா ஆனந்தம் வந்து விஷயத்தில் வர்றது அதில் வர்றது இதில் வர்றதுன்னு நினச்சிக்கிறோம் அதுக்கு தான் இந்த நாய் எலும்பு உதாரணம் சொன்னேன் நாய் எலும்பு துண்டை கடித்து அதோடய வாயில் இருக்கிற இரத்தத்தையே எலும்புலேருந்து வர்றதுன்னு நினைக்கிற மாதிரி நாம் என்ன பண்ணுறோம் நம்ம ஸ்வரூப ஆனந்தத்தை மனசில் வாங்கிட்டு மனசு ரிஃப்ளெக்ட் பண்ணி அது இன்னும் மனசு கொடுக்குறதா நினச்சிக்கிறோம் மனசு டு எலும்பு துண்டு போட்டுக்கணும் எலும்பு துண்டு அப்புறம் திருஷ்டாந்த்யா அந்த எதுக்காக சொல்றோமோ கனெக்ட் பண்ணணுமே நாய் வாய் ரத்தம் இஸ்இக்குவல் டுவரூபானுக்காக எலும்பு இஸ் ஈக்குவல் டு மைண்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மனசில் ஆனந்தம் வர்றதுக்காக வேண்டி அந்த ஆனந்தம் வந்தால் அது கண்டின்யூ பண்ணணும் அது நிற்கணும் நிலச்சி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக விஷயத்தை தேடி ஓஞ்சி போய் கடவுளை தேடி ஓஞ்சு போய் தானம் பண்ணி ஓஞ்சி போய் தர்மம் பண்ணி ஓஞ்சி போய் எல்லாம் ஆனந்தம் நிற்க மாட்டேங்கிறது என்னெல்லாமோ பண்ணியாச்சு யோகமெல்லாம் பண்ணியாச்சு எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணா ரமுதினை கண்டு அறிவார் இல்லைன்ட்டார் திருமூலர் யோகம் இருக்கினும் என்ன வாக்கியம் பாருங்க எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணா ரமுதினை கண்டு அறிவார் அறிய முடியாது என்ன அதுதான் நாமலை எதை நீ தேடுகிறாயோ அதுவாகவே நீ இருக்கிறாய் எந்த ஆனந்தத்தை நீ தேடுகிறாயோ அந்த ஆனந்தமாகவே நீ இருக்கிறாய் நிறைய பேர் என்ன சொல்றா ஆனந்தம் நமக்குள்ள இருக்குங்கிற நமக்குள்ள இருக்கு வெளியில இல்லை ஆனந்தம் நமக்குள்ள இருக்குங்கிறா நமக்குள்ளேங்கிறதே தப்பு நாமே ஆனந்தம் அதுல நமக்குள்ள நமக்கு உள்ள நமக்கு வெளியில இல்லைன்னு அப்படிலாம் கிடையாது நமக்கு உள்ள வெளியிலங்கிறது இல்லை நானே ஆனந்தம் எனக்குள் ஆனந்தம் சொல்லக்கூடாது சொல்றது தப்பு அக்கார்டிங் டு வேதாந்த சாஸ்திரம் எனக்குள் ஆனந்தம் இருக்கிறது ஆத்மாவிற்குள் ஆனந்தம் இருக்கிறது கடவுளிடத்தில் ஆனந்தம் இருக்கிறது ஆனந்தமே கடவுள் கடவுளே ஆனந்தம் ஆனந்தோ பிரம்மே திவ்யாத் விஜயானம் பிரம்மா உபனிஷத்துல ஸ்பஷ்டமா சொல்றதுலாம் அக ஆனந்தம் இது இது வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான் இந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டியது இல்லை நானே ஆனந்தம் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதனால ஒரு ஆனந்தம் வரும் மைண்டில் அந்த ஆனந்தம் அனித்தியம்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ இல்லையோ நான் வந்து ஆனந்தத்தை தேட வேண்டியது இல்லை நானே ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுட்டோம் அந்த ஞானத்தினால ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தமும் அனித்தந்தான் என்னன்னா எல்லாம் நிறுத்தத்தை தேடி போற ஸ்ட்ரகிளையும் நிறுத்தியானம் யோகம் சமாதி அது அதையும் நிறுத்திவிடுவது எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு புரிஞ்சுக்கோ வேணும்னா மெடிடேட் பண்ணு உனக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் தியானம் பண்ணிக்கோ ஆனால் மோட்சத்துக்காகவும் ஆனந்தத்துக்காகவும் தியானம் பண்ணாது ஆனந்தத்துக்காகவும் மோட்சத்துக்காகவும் ஞானத்துக்காகவும் தியானம் பண்ணாது ஏன்னா ஞானம் மோக்ஷம் ஞானத்துன ஞானம் மோக்ஷம் ஆனந்தம் வர்றதுக்கெல்லாம் வேதாந்தத்தை படித்தா தான் வரும் தியானம் பண்ணுறது நல்லது வேதாந்தம் படிக்கிறதுக்கு நல்ல ஷார்பனிங் மைண்டு வேணும் ஏன்னா சூக்ஷ்மமான புத்தி இல்லைன்னா சாஸ்திரம் சொன்னால் புரியாது அப்புறம் படித்ததை அசிமுலேட் பண்ணுறதுக்கும் மைண்டு நல்லா இருக்கணும் ஆகையினால வே மைண்டை குவாட்டிடியூடு பண்ணுறதே மோக்ஷம் கிடையாது அதான் தினந்தோறும் தூக்கத்தில் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக குவாட்டிடியூட் ஆகிட்டு இருக்கேன் அதை நம்ம என்ன பண்ணுறோம் கஷ்டப்பட்டு சமாதி எல்லாம் பழகி சம்பிராத சமாதி அசம்பிரஜாத சமாதி தர்ம சமாதி அந்த சமாதி இந்த சமாதி சொல்லி கஷ்டப்பட்டு நிறைய சமாதியெல்லாம் அபியாசம் பண்ணும் அதான் நல்லது அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அது மோட்சம் கொடுக்காது அதெல்லாம் நல்லது அதெல்லாம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் பண்ணிட்டு வேதாந்தம் படிக்க வந்தால் அப்படியே புரிஞ்சு போய்டும் சூக்ஷமாக புரிஞ்சு ஓஹோ இவ்வளவு தானா அப்படின்னு சொல்லி புரிஞ்சு போய்டும் இவ்வளவு தானாம்போம் இவ்வளவு தானாம்போம் இப்படி ஒன்றா சொல்லுவோம் அஹோ சாஸ்திரமஹோ சாஸ்திரம் அஹோ குரு அஹோ குரு அஹோ ஜானம் அஹோ ஜானம் அஹோ சுகம் அஹோ சுகம் வித்யாரண்ய சுவாமிகள் சொல்றார் சுரேஸ்வராச்சாரியார் நீங்கள் சுரேஸ்வரா சுரேஸ்வராச்சாரியர் ஒரு இடத்துல சொல்றார் அஹோ சாஸ்திரமஹோ சாஸ்திரம் தட்சிணாமூர்த்தி வியாக்கியானம் மானசோல்லாசம் அதில் சொல்லுகிறார் சாஸ்திரத்தோட பெருமையோ பெருமை சொல்லவே முடியல அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம் அஹோ குருஹு அஹோ குரு குருவோட மகிமையே மகிமை அஹோ ஜானம் அஹோ ஜானம் ஞானத்தோட மகிமையை என்னன்னு சொல்லுவேன் அஹோ சுகம் அஹோ சுகம் அப்பா எல்லா ஸ்ட்ரகிளும் ஓவர்ப்பா இந்த இது இது பண்ணணும் அதை பண்ணணும் செய்யணும் அதை செய்யணும் எல்லாம் தீந்து போயிடுத்து அகம் பரிபூர்ணம் நித்தியானந்தம் பிரம்மைவ அஸ்மி அப்படின்னு அண்டர் பண்ணால் பிறகு நமக்குனந்தமான பிரம்மமாக இருக்கிறேன் இப்போ ஆத்மாவுக்கு மூணு லட்சணம் என்னது சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது ஜட பதார்த்தங்களில் மட்டும் தெரிகிறது சத் நாமரூபம் சேதன சத்தும் சித்தும் நாமரூபமும் தெரிகிறது சுகத்தை அனுபவிக்கிற போது சத்தும் சித்தும் ஆனந்தமும் வெளிப்படுகிறது ஆக சத்து சித்து ஆனந்தம் நாமரூபத்தோட சேர்ந்தே அனுபவிக்கப்படுறது நம்ம என்ன பண்ணுறோம் விவேகத்தினால நாமரூபத்தை பிரித்து சத்து சித்து ஆனந்தத்தை புரிஞ்சுக்கிறோம் அவ்வளவு விவேகத்தினால நாம ரூபத்தை பிரித்து சத்தை மாத்திரம் புரிஞ்சுக்கிறோம் எப்படி நகையில தங்கத்தை மாத்திரம் புரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி ஆடையில நூலை மாத்திரம் புரிஞ்சுக்கிறோமோ சமுத்திரத்தில் ஜலத்தை மாத்திரம்னு புரிஞ்சுக்கிறோம் ஜல மாத்திரம்னு புரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி சர்வம் பிரம்ம மாத்திரம் புருஷ ஏவேதும் சர்வம் இதம் சர்வம் புருஷஹா பிரம்மைவேதமிரம் புரஸ்தாத் பிரம்ம பஷாத் பிரம்ம தட்சிணதா பிரம்மோத்தரதா அதஷ்டோர்திரம் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் எல்லாம் பிரம்மந்தான் சர்வம் பிரம்மமயம் அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஸ்லோகம் ரொம்ப அழகாக என்ன பண்ணுகிறதுன்னா இந்த ஸ்லோகம் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தெளிவாக சொல்றது நிர் சக்கராதயான் சக்கரன் இந்திரனுக்கு ஒரு பேர் ஆதையான முதலியவர்கள் அர்த்தம் இந்திரன் முதலானோர் இந்திரன் முதலானோர் இங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டர் சொல்லல கிளின்டனை சொல்லல இந்திரன் முதலானோர் இந்திரன் முதலானோர் அப்படின்னா நீங்க இன்னும் சேர்த்துக்கணும் பிரம்மா வரைக்கும் சேர்த்துக்கணும் இந்திராதி தேவர்கள் பிரம்மாதித்திரூபானந்தத்திலுடைய திவலையத்தான் அனுபவிச்சு அதிலேயே முங்கி போய்விட்டார்கள் இந்த பிரம்மாதி தேவர்கள் இப்ப என்னன்னா இந்த ஆனந்தத்தோட ஒரு ஸ்பார்க் ஒரு திவலைதான் பிரம்மா அனுபவிக்கிறது அதனாலதான் உபனிஷத்துல தைத்திரிய உபனிஷத்துல இந்த ஆனந்த மீமாம் மனிதனுடைய ஆனந்தம் மனித கந்தர்வனுடைய ஆனந்தம் தேவகந்தர்வனுடைய ஆனந்தம் பிதர்களுடைய ஆனந்தம் ஹஜான தேவர்களுடைய ஆனந்தம் கர்ம தேவர்களுடைய ஆனந்தம் தேவர்களுடைய ஆனந்தம் இந்திரனுடைய ஆனந்தம் ப்ரகஸ்பதியினுடைய ஆனந்தம் பிரஜாபதியினுடைய ஆனந்தம் பிரம்மாவனுடைய ஆனந்தம் ஒன்னொண்ணு நூறு நூறு மடங்கு அதிகம்னு சொல்றது சொல்லிவிட்டு அந்த சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா இது வந்து சாஸ்திரம் படிச்ச வைராகிய உடையவனுக்கு இத்தனை ஆனந்தமும் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கடைசியில என்ன சொல்லிடுதுன்னா இவன் தான் ஸ்வரூப் ஆனந்தத்தை புரிஞ்சுட்டவன் மற்றவர்கள்லாம் பிரம்மாவே அந்த போஸ்ட்ல இருக்கிற சுகத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு ஆனா இவன் வந்து எந்த போஸ்டும் வாழ்ந்தாங்கிறான் ஐ ஆம் நாட் பேஸ்டட் போஸ்டுபா சில பேர் எனக்கு எந்த போஸ்டும் வேண்டாம் போஸ்ட் வந்து பேஸ்டு தான் அது கடைசியில் அதை வந்து அதில் ஒட்டி நிடுவோம் அப்புறம் விட முடியாது அதனால எனக்கு எதுவுமே வேண்டாம் அகம் பிரம்மாஸ்மி நான் ஆனந்தமாக இருக்கேன்ப்பா பிரம்மாவே என் ஆனந்தத்தில் ஒரு துளியை தான் அனுபவிச்சுன் இருக்கார் ஸ்வரூபானந்தமாகி என்னுடைய ஆனந்தத்தில் ஒரு துளியை தான் அனுபவிச்சுருக்கார் இந்திரனும் என்னோட ஆனந்தத்தில் ஒரு துளியை தான் அனுபவிச்சுருக்காரு எல்லாரும் அவர்கள்லாம் துளி ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள் அஹம் பூர்ணானந்தா அல்பானந்தா அஹம் பூர்ணானந்தா நான் வந்து பூர்ணானந்தமா இருக்கேன் அவர்களெல்லாம் என்னவானந்தா சந்தேகம் அபூர்ணானந்தா அல்பானந்தா பூர்ணானந்தானா பூர்ணம் சாப்பிடறதுனால அவர் ஆனந்தம் இல்லை பூர்ணானந்தான் முழுமையான ஆனந்தம் பூர்ணானந்தா அவர்கள் அல்பானந்த அனுபவித்துக் கொண்டிருக்கோதி உபனிஷத் இந்த ஸ்லோகம் தீஸ் சக்கராதயா இந்த நம்ம இந்திரன் இந்திரனுக்கான பண்ணிட முடிய ஒண்ணும் இதுல ஒரு லவலேசம் கூட உனக்கு ஒண்ணும் வரப்போறது இல்லை எனக்கு போய் இப்படி பட பாடுபடுற அப்படின்னு சொல்லுவோம் இந்த லவலேசம் நிறுவரத்த நிறுவத்தாகனா என்ன அர்த்தம் அதிலேயே முங்கி போய்விட்டார்கள் அந்த பதவி ஆனந்தத்திலேயே அவர்கள் முங்கி இருக்கிறார்கள் அதுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் இருக்கு இந்திரன் வராருனா தேவலோகமே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இந்திரன் சபைக்கு வராருன்னா அந்த சபை எப்படி இருக்கும் எத்தனை பேர் எழுந்திருப்பார்கள் வருணன் எந்திரிப்பான் யம தர்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவான் அக்னி இந்திரன் அக்னி யமன் வருணன் நிறுவத்தி குபேரன் எல்லாரும் உனக்கு கைகட்டி வாய் பொத்தி நிற்பார் அந்த அது எப்படி இருக்கும் அவ்வளவு ஆனந்தமா இருக்காது பெரிய பெரிய ஆளெல்லாம் நமக்கு முன்னாடி நிற்கிறாங்கிற போது எப்படி இருக்கும் அது இந்திரன் போய் அந்த ஆசனத்தில் உட்கார்ந்தார்னா தேவேந்திரஹா இதே நினைச்சு பாருங்க அந்த இந்திரன் வந்து என்ன பண்ணுவான் விஷ்ணுவுக்கு முன்னாடி பிரம்மாவுக்கு முன்னாடி கை கட்டி இந்திரன் பிரம்மா இருக்கிறதுலேயே சாஸ்திரத்தில் பிரம்மா பதவிக்கு மேலே ஒன்றும் இல்லை பிரம்மாங்கிறது விஷ்ணு சிவன் எல்லாம் ஒன்று தான் அந்த அர்த்தத்தில் இங்கே சொல்லிருக்கு நம்ம விஷ்ணு சிவன் எல்லாம் இதில் வராது ஏன்னா விஷ்ணு சிவன்லாம் பிரம்மாவுக்குள்ளே அடக்கும் இந்த சாஸ்திரத்தில் எல்லாம் க எல்லாம் காரண காரிய பிரம்மன் தான் அதனால் பிரம்மானாலும் விஷ்ணுனாலும் சிவனாலும் ஒன்று தான் எல்லாம் மூணு ஆங்கிள் உலகம் படைக்கப்படும் பொழுது கடவுள் பரம்பொருள் பிரம்மாவாக கருதப்படுகிறார் காக்கும் பொழுது கடவுள் விஷ்ணுவாக கருதப்படுகிறார் அழிக்கும்போது கடவுள் சிவனாக கருதப்படுகிறார் எல்லாம் கருதப்படுகிறார் உண்மை கிடையாது அது அந்தந்த ஆங்கிளில் அது மனசுக்கு பக்குவத்துக்காக பாவனையெல்லாம் வச்சுருக்கோம் நாம் சங்க சக்கர கதாதாரி சூலபாணி இது புலித்தோல் கட்னவர் இப்படிலாம் பாவனைக்காக வச்சுருக்கோம் தவிர யதார்த்தம் கிடையாது ஓர் உருவம் ஒரு நாமும் இல்லாமல் சௌக்கியாம்புமே சக்கராதயம் நிறுவா அதிலேயே மயங்கி போய்விட்டார்கள் இந்திராதி தேவர்கள் என்ன என்ன பண்றான் இன்னொரு இன்னொரு யோகி என்ன பண்றான்னா எல்லாம் மைண்டிடியூடு பண்ணி அந்த ஆனந்தத்தை எவ்வளவு அதிகமா அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அனுபவிக்கிறான் சமாதி ஆனந்தாக என்ன ஆனந்தம் அதை சொல்றது அடுத்த வரி எச்சித்து நிதராம் பிரசாந்த கலனே லப்துவா முனிர் நிர்வாக சில பேர் இதுக்கு அடிக்ட்டு எதுக்கு அடிக்ட்டுன்னா அமைதியாக ஒரு இடத்துல குகையில் போய் உட்காந்து புனி இந்த ஸ்லோகம் அப்படி சொல்கிறது குகையில் போய் உட்காந்து மைண்டை நல்லா குவாட்டிடியூட் பண்ணி எந்த விஷயத்தையும் அனுபவிக்காம ரொம்ப சாந்தத்தை அனுபவித்து அந்த மனசில் அந்த ஆனந்தம் இருக்குது அந்த உயர்ந்த ஆனந்தம் இது பேர் யோகானந்தம்னு பேர் யோகம் பண்ணி வர்ற ஆனந்தம் சமாதி ஆனந்தம் ரொம்ப நல்லா இருக்கும் அது இந்த விஷயானந்தத்தை காட்டில் அது ரொம்ப நல்லாயிருக்கும் மைண்டு ரொம்ப குவாட்டிடியூட் ஆகும் இந்த விஷயானந்தமெல்லாம் பத்து பர்சண்ட்டு தான் மைண்டை குவாட்டிடியூடு பண்ணும் அந்த யோகானந்தம் வந்து நைன்டி எயிட் பண்ணிடும் அதனால் ரொம்ப நேரம் அது நீடித்து வேறு நிற்கும் தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தத்துக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது தூக்கத்தில் ஆனந்தத்தை அறிய முடியாது இதில் ஆனந்தத்தை என்ஜாய் பண்ணுறது தெரியும் யோகானந்தம் தூக்கத்துல மைண்டு ஒடுங்கி போயிடுறது ஒடுங்கிறது அடைஞ்சு விடுறது அதோட அமைதியை நம்ம வர்ணிக்க முடியாது அதையும் கூட இங்க உபனிஷத்து இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல போறதுன்னா அதுவும் கூட கீழேதான் சொல்ல போறது பிரசாந்த கலனே லப்தி அமைதியடைந்த மனதில் இடைவிடாமல் முனிவனானவன் அணுவ பெற்று அதிலேயே கரைந்து போகிறானோ சில பேர் பக்தி ஆனந்தா பஜனானந்தா நாமத்தை எல்லாம் பாடி பாடி பாடி பஜனை நன்னா பாட்டு எல்லாம் பாடி அதுல அப்படியே ராதே கிருஷ்ணா அப்படின்னு விடுவார் அதுல ஆனந்தம் அவளுக்கு அது நம்ம இப்படி சாஸ்திரத்தை எல்லாம் படிச்சு சாஸ்திரானந்தா எ தெரியுமோ அனித்தியம் ரொம்ப என்ன பண்றது வந்து நல்லா கொண்டு போய் உண்மையை புரிய வச்சுட்டு இந்த பிணஞ்சு தடி போலம்பா தமிழ்ல பிணஞ்சு இந்த பிணத்தை சுடுறதுக்கு ஒரு குச்சிய கையில வச்சுருப்பான் அந்த பிணத்தை சுடுற அதை வச்சு இப்படி தள்ளுவான் ஏன்னா இந்த எலும்பெல்லாம் அடிக்கடி அந்த ந உடம்பு தானே அதெல்லாம் அப்படியே அந்த ஆயிலெலாம் வந்து அப்படி இப்படி வெடிக்கும் அதெல்லாம் தூக்கி தூக்கி தள்ளி விடும் நம்ம அடுப்பில் வெந்நீர் அடுப்பில் வந்து குச்சியை தள்ளி விட்ற மாதிரி தான் அதெல்லாம் தள்ளி தள்ளி விடுவான் கடைசியில் இதுவும் பாதி எரிஞ்சு போயிடும் தூக்கி கடைசியில் அதுக்குள்ளே போட்டுருவான் அது மாதிரி இந்த சாஸ்திரம் என்னென்னா நமக்கு எல்லா விஷயத்தையும் நல்லா புரிச்சு புரிய வச்சு நானும் பொயின்னு சொல்லிட்டு போயிடுது According to scriptures, mapi mithya, guru அகாரிங்ஸ் மித்யா குரு மிதியா மிதயா மித்யா கடைசியில் என்ன பிரம்ம ஜானம் மித்யா நாலெட் ஆல்சோ மித்யா பிரம்ம சத்தியம் மித்யை பிரம்மை satyam, சத்தியம் கூட மனசுல தானே வர்றது மனசே பொய்யுங்கிற போது மனசுல இருக்கிற ஞானம் மாத்திரம் இப்படி சத்தியமா இருக்க போறதுங்கிற ஞானம் ஆனக்கு இதுவும் ஆக இந்த ஸ்லோகம் இப்படி சொல்லுகிறது இது என்ன சொல்ல போறது அடுத்த வரி இன்னும் முக்கியம் இருக்கு யோகி என்ன பண்றான்னா தியானம் பண்ணி மனசு பண்ணி ஆனந்தமா இருக்க ரொம்ப நல்லது அவசியம் பண்ணணும் இதெல்லாம் நித்திய சுகாம்பு எவன் தன்னுடைய ஸ்வரூப ஆனந்தத்தை நன்கு உணர்ந்து புத்தியை அதிலேயே கரைத்து விடுகின்றானோ அப்படின்னா இது நல்ல அசிமுலேட் பண்ணிக்கிறான்னு அர்த்தம் ஆனந்தத்தை நான் வந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் மைண்டை குவாட்டிடியூடு பண்ணி நான் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது எவ்வளவு தூரம் குவாட்டிடியூடு பண்ணாலும் ஒன் பர்சன்ட் தமசு இருக்கத்தான் இருக்கும் அதனால நான் வந்து சத்தியம்னு நினைச்சு மனசை வந்து ரொம்பவும் அமுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணப்படாது மனமற்ற நிலையும் பா மனோ நாசம் பா அதெல்லாம் சாஸ்திரத்தில் நிறைய தகராறு இருக்கு மனோநாசம்ங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா விருப்பு வெறுப்பு இல்லாத நிலைக்கு தான் மனோநாசம் இது ஒரு மீனிங் இது சிம்பிள் மீனிங் அஜ்யான நாசத்துக்கு தான் மனோநாசம் அப்புறம் இன்னொரு மனோநாசத்துக்கு என்னன்னா மனதின் பொய்யான தன்மையை புரிந்து கொள்வதுதான் மனோநாசம் மனதின் பொய்யான தன்மையை புரிந்து கொள்வதுதான் மனோநாசம் மனோநாசத்தை பத்தி கைவல்லவரீதம் சொல்லுகிறது மனோநாசம் இருவகையாய் வகுத்துரைப்பார் சொரூப நாசம் என்றும் அரூபநாசம் என்றும் சொல்லுவார் ஞானத்தால் சொரூபநாசம் ஆகும் அரூபநாசம் மரணத்துக்கு பின்னால் நிகழும் சொல்லும் அன்றியல் என்ஜாய் பண்றதுக்கு மைண்டு வேணும் இல்லையா மைண்டு வந்து அன்றியல் புரிஞ்சுக்கிறது மைண்டு வேணுமா வேண்டாமா நிறைய பேர் சொல்றாரு நீங்க அத்வைத நிலைக்கு போயிட்டேன்னா இந்த கண்ணுக்கே தெரியாதுன்னு சொல்றா அதுக்குத்வைதில அப்ப இந்தியம் என்ன சொல்றது இந்த மூணாவது வரி யார் அந்த நித்தியமான சுக சமுத்திரத்தில் சுகான அந்த சமுத்திரத்தில் மனதை கரைத்து விடுகிறானோ கரைத்து விடுகிறானோன்னு என்ன அர்த்தம் மனசுல அந்த ஞானம் உறுதியாகி விட்டதுன்னு அர்த்தம் கரைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை ரியலா கரைகிறதுன்னு அர்த்தம் இல்லை ஏதோ உப்ப வந்து தண்ணிக்குள்ள போட்டு கரைக்கிற மாதிரி இல்லை ஆகையினால இது வந்து மனசு அது மயமா ஆயிடுறது அந்த விற்பி இப்ப நான் சொல்றதெல்லாம் ஞானம் தானே மனசு பொயின்னு சொல்றேன் ஞானம் பொயின்னு சொல்றேன் அதெல்லாம் ஞானம் தானே அதுவே ஒரு ஞானம் ஞானம் பொய்ங்கிறதே ஒரு ஞானம் இது யாருக்கு இருக்கிறதோ அவன் பிரம்மத்தை அறிந்தவன் இல்லை வாக்கியம் சொல்றது அவன் பிரம்மமேங்கிறது அவனே பிரம்மம் அவன் பிரம்மத்தை அறிந்தவன் இல்லை பிரம்மை வித் பியூட்டிஃபுல் வேர்ட் மனிஷா பஞ்சம் அவன் பிரம்மே ஆகிறான் அவன் பிரம்மத்தை அறிந்தவன் சொல்லாதே ஏன்னா பிரம்மம் வேற அரியரவன் வேறங்கிற ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் கிடையாதுங்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அந்த திரிபுட்டி கிடையாது ஏன்னா அவனு பிரம்மஸ்வரூபமாக இருக்கான் அவன் நல்லா புரிஞ்சுன் இருக்கான் எல்லாரும் பிரம்மஸ்வரூபந்தான் அஜ்ஞானியும் பிரம்மஸ்வரூபந்தான் ஞானியும் பிரம்மஸ்வரூபந்தான் ஞானிக்கு நான் பிரம்மஸ்வரூபம்னு தெரியும் அக்ஞானிக்கு நான் பிரம்மஸ்வரூபம் தெரியாது அவ்வளோதான் வித்தியாசம் அதை தவிர வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஞானிக்கு அஜ்யானிக்கு என்ன வித்தியாசம்னா ஞானம் அஜானம் வித்தியாசம் மற்றபடி எல்லாம் ஒன்று இவரும் கருப்பாக இருக்கார் அவரும் கருப்பாக இருக்கார் இவர் பிள்ளையாக இருக்கார் அவரதான் இருக்கார் இவருக்கும் வயசாகிடுத்து அவருக்கும் வயசாகிடுத்து இவரும் சம்பாத்தியம் அதிகமாக இருக்கு குறவாக இருக்குது அதெல்லாம் வேற விஷயம் ஞானிக்கு அஜ்ஞானிக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா ம் அஞானங்கிற டிஃபரன்ஸை தவிர வேற எந்த வித்தியாசமும் கிடையாது ரெண்டு பேரும் நார்மலாக தான் இருப்பாங்க பார்க்கறதுக்கு ஆனால் இவர் என்ன பண்ணுவார் இவர் ஞானியா இருப்பார் ஞானம் அஸ்ய அஸ்தி தி ஞானி தனம் அசை அஸ்தி தி தனி குணம் அசி அஸ்தி தி குணி அது மாதிரி ஞானம் அசி அஸ்தி தி ஞானி இவனுக்கு ஞானம் இருக்கிறது என்பதால் இவன் ஞானி அவனுக்கு ஞானம் இல்லை என்பதால் அவன் அஜானி அவ்வளோதான் மற்றபடி ரெண்டு பேரும் சீமிங்லி மேலே இழந்த வாரியாக போது ரெண்டு பேரும் ஒன்று கை வலிச்சு கை ஏதாவது ஒரு புகை வந்து எடுத்தோன்னா ரெண்டு பேருக்கும் கண் எரியும் அக்ஞானிக்கும் கண் எரியும் ஞானிக்கும் கண் எரியும் ஞானி கண்ணு எரியறதும்பார் அக்ஞானி என் கண்ணு எரியறது என்ன இதனால எரியறது அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப இதாகிடுவான் கண் எரியறதுன்னு வருத்தப்படுவான் ஞானி கண்ணு தான் எரியறது அப்படின்னு அவர் புரிஞ்சுட்டு பேசாமல் இருப்பார் அதுக்கு வேண்டிய வைத்தியத்தை பண்ணுவார் அவருக்கும் கண் எரியும் ஞானியாக இருக்கிறதுனால நியாயம் இல்லை ஏன்னா எதையாவது ஒரு கேஸை விட்டுவிட்டு கண்ணு கண்ணு ஞானி நீங்கள் ஞானியாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறேன் ஊது பற்றி மூக்குக்கு நேராக காட்டுறேன் அப்படின்னா அவருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே இல்லை எல்லாம் மற்றவர்களைப் போல தான் விவகாரத்தில் எல்லாம் ஒன்று தான் ஞானந்தான் இதை தவிர மற்றதெல்லாம் சொல்கிறா நிறைய பேர் அவர் வந்து ஒரு மாதிரி இருப்பார் செவத்தை பார்த்துட்டே சிரிப்பார் அப்படியே சிரிச்சுன்னு இருக்கணும் செவத்தை பார்த்துன்னு எங்கேயா சிரிச்சின்னு இருந்தார்னு அவர் ஞானிங்கிறார் செவத்தை பார்த்து சிரிச்சுருந்தாருன்னா பைத்தியம் தான் அர்த்தம் அதனால வந்து அதெல்லாம் வந்து இப்படிலாம் சொல்கிறார் அதில் ஞானத்துக்கு ஞானி ஞானத்தை தவிர எல்லா குவாலிஃபிகேஷன் சொல்கிறா ஏன்னா இவ்வாளுக்கு ஞானம் இல்லை ஞானம் இருக்கு தானே சொல்ல முடியும் சொல்கிற வாழ்க்கை ஞானம் இருந்தால் தானே அதை சொல்ல முடியும் இல்லை இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் இல்லை ஞானம் நான் பிரம்மமாக இருக்கிறேனுங்கிற ஞான சிம்பிள் ஞானம் இதை வந்து சிரமப்படுத்தி நிறைய வித்தியாசம் சம்பிரதாயமாக படிக்காததுனால சம்பிரதாயம் இல்லாததுனால நிறைய கன்ஃபியூஷன் அதனால என்னாச்சு நான் சம்பிரதாயமாக சொல்கிறவனையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவா இல்லை சம்பிரதாயமாக படித்தாதான் தெரியும் இதில் ஒரு குழப்பமில்லை சக்கனி ராஜ மார்க்கமுன்னார் தியாகராஜர் ராஜ மார்க்கா சிம்பிள் பார்த்துதான் போற வழியில முறையா போனே தெளிவா புரியும் போட்டு குழப்பிக்காது கடைசியில என்ன எடுத்துனா நம்ம சொல்றது புது குழப்பம் விடுற நம்ம குழப்பம் இல்லாம தீரணும்னு நினைச்சா இவர் இன்னொரு புது குழப்பானந்தான் எல்லாருமே குழப்பானந்தாதான் அதனால இவர் புதுக்குழப்பச குழப்பம் குழப்பமத குழப்பமிதம் குழப்பமுதட்சத்தை அவசிஷேன் எஸ்மிகாம்புதலித்தீஹிவிர ஆச்சாரிய கிரந்தங்களெல்லாம் சம்பிரதாயமா படிக்கணும் சம்பிரதாயமா படிச்சா நமக்கு தெரியும் இவ்வளவு எளிமையா இவ்வளவு சுலபமா உத்தமமான விஷயத்தை சொல்லுகிறார் ஆச்சாரியார் தெரியும் இவர் சொல்றார் ஆச்சாரியாலே கௌ கௌடபாத காருணியா துத்ததாராமூதஹேதோ பரமகுருமமும் ஒரு ஸ்லோகம் இது இவ்வளவு பெரிய ஸ்லோகம் சங்கராச்சாரியார் தன்னுடைய பரமகுருவான கௌடபாதருக்கு நமஸ்காரம் பண்றார் இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்லுகிறார்னா யார் தன்னுடைய சம்பிரதாயமான புத்தியினால் புத்தியினால் வேதமாகிய கடலை கடந்து வே பிரா வைசாக வேத குபித ஜலநதேகே வேத நாமோந்தரஸ்தம் வேதமாகிய சமுத்திரத்தை தன்னுடைய சுய புத்தியால் சம்பிரதாயம் கொண்ட சுயபுத்தியால் கடைந்து நாம்னோந்தரஸ்தம் பூதான்யாலோக்கியம் அக்னான் உலக மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை பார்த்து அவிரத ஜனன கிராக கோே சமுத்ரே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து காருண்யாது கருணையோடு இந்த அமிர்தத்தை எடுத்தார் அமிர்த உத்ததார அமிர்தமிதம் கருண்யாது உத்ததார அமிர்தம் இது அமரை அமரைஹி துர்லபம் இது தேவர்களுக்கும் கூட கிடைக்காது எஸ்தம் பூஜ்யாபி பூஜ்ஜியம் அவர் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள் எல்லாம் பூஜிக்கப்பட வேண்டியவர் அவரை நான் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ற அப்படியே இருக்கு அந்த வாக்கியம் விழுந்து விழுந்து எஸ்தம் பூஜ்யாபி பூஜ்யம் பரமகுரு அமும் பாத பாத்தையர் நதோஸ்மி அவர் கால்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுகிறேன் சங்கராச்சாரியார் பண்ண ஸ்லோகம் இது ஆதிசங்கரர் பரமகுரு பேரில் பண்ண ஸ்லோகம் இது இதுலேருந்து என்ன தெரிகிறது அவ்வளவு எளிமையா சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்ப சம்பிரதாயம் இல்லாததுனால நிறைய ப்ராப்ளம் சம்பிரதாயம் ஒரு முக்கியமான விஷயம் சம்பிரதாயம் பிரதீயத்தே சம்பிரதாய் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு அருளோடு கூடிய அறிவுமானவர் அருளால் எவையும் பார் என்றான் அத்தை அறியாதே சுட்டி என்னறிவாலே பார்த்தேன் இருளான பொருள் கண்டதெல்லால் கண்ட என்னையும் கண்டிலன் என்னடி தோழியும் அதனால ஒண்ணுமே புரியாம போயிடுத்து என் புத்திய வச்சு பாக்குற போது ஆனா சாஸ்திரத்தோட போகும்போது இந்த சாஸ்திரம்ங்கிற அந்த கண்ணாடியை போட்டுட உடனே எல்லாம் தெளிவாக தெரிகிறது அதுதான் போய் எதுக்கு இதை சொல்றேன்னா அவன் பிரம்மே பிரம்ம வித்து கிடையாது பிரம்ம வித்துன்னா பிரம்மத்தை அறிந்தவன் ஆயிடும் சாதாரணமா சகுண பிரம்மத்தை தான் அறிய முடியும் நிர்குண பிரம்மத்தை அறிய முடியாது ஏன்னா நிர்குண பிரம்மன் நம்ம சொரூபம் நானே நிர்குண பிரம்மன் சகுண பிரம்மன் சொல்லும்பொழுது சகுண பிரம்மனுக்கும் நிர்குண சகுண ஜீவனுக்கும் அதிர்ஷ்டானது அதனால அது நிர்குண பிரம்மன் சுத்த சைதன்யம் பியூர் கான்சியஸ்னஸ் அதனால அது பிரம்ம விது அவனை என்ன பண்ணுறார்களான்னா அவனை தேவர்களெல்லாம் வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்றது யமதர்மராஜா சொல்லுவார் நச்சிகேசை பார்த்து எப்பா நச்சிகேதஸ் உன்ன மாதிரி ஒரு சிஷ்யம் என்ன மாதிரி குருவுக்கு கிடைக்கணும் பெர் ஒரு இடத்துல மாதிரி குருவுக்களுக்கெல்லாம் உன்ன மாதிரி நல்ல சிஷ்யம்லாம் நாள்தோறும் கிடைக்கணும் பெர் அது வந்து ஏன்னா யமதர்மராஜா நச்சுக்கிறத்துக்கு டீச் பண்ணுறதை காட்டிலும் அவன் புத்தியை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து மயங்கி போகிறார் அவனுக்கு டீச்சே பண்ணுறது இல்லை ரொம்ப நேரம் ஆறு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறது ஒரு நிறைய போர்ஷன் அவனை என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறாரு கடைசியில் அவனை புகழ்ந்து பார்க்குறாரு அவன் சொல்கிறான் தயவு புகழ்ச்சியை நிறுத்தி உபதேசம் செய்யவும் அப்படியே சொல்லுவோம் தயவுசெய்து புகழ்ச்சியை நிறுத்தி விட்டு உபதேசம் பண்ணுவீர்களாக உங்கள்ட்ட வந்தது வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கா நீங்கள் என்ன புகழ்ந்துன்றிருக்கீங்க கடைசியில் வந்து டீச்சிங் போயிடும் வேற வேற எங்கேயோ சப்ஜெக்ட் மாறி போயிடும் தயவு செய்து உபதேசம் பண்ணுங்கள் தேவர்கள் இவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆகிவிடுகிறார்கள் உண்டகோபனிஷத் சொல்லும் அவன் ஈஸ்வரனுக்கு சமானம் ஈஸ்வரனுக்கும் அகங்காரம் இல்லை ஜானம் இருக்கு இவனுக்கும் அகங்காரம் இல்லை ஜானம் இருக்கு அதனால ரெண்டு பேரும் சமம் துல்லியம் மனிஷா இந்த நூனம் சொன்னா இது வந்து அவ்வளவு உறுதினு அர்த்தம் நூனம்னா நிச்சயம் நிச்சயம் நிச்சயம் இதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது பரிபூர்ணமான அப்படின்னு சொல்லி பரிபூர்ணமாக நிறைவு செய்கிறார் ஆச்சாரியர் நான் நம்பர் சொல்றேன் அதுக்கு பிறகு தமிழ்லையும் பொழிப்புற சொல்றேன் அப்புறம் அர்த்தம் எழுதிக்கலாம் அப்புறம் டெக்ஸ்ட் பூர்த்தி பண்ணலாம் ஏது சௌக்கியாம்புமே சக்கராதையோ நிறுவாக இமே நம்பர் ஒன் இமே நம்பர் ஒன் சக்கராதயா நம்பர் டூ ஹாங்கிறது நம்பர் த்ரீ நிறுவாக நம்பர் போர் நம்பர் போர் அப்புறம் செமிகாலம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் தமிழ்ல சொல்றப்போ பார்த்துக்கிறேன் நிறுவாக அடுத்தது முனிஹி நம்பர் ஒன் முனிகி பிரே நம்பர் டூ சித்தே நம்பர் த்ரீ நிதராம் நம்பர் போர் எச்சித்தேங்கிற இடத்துல எதுன்னு தனியா பிரிக்கணும் முனிஹி நம்பர் ஒன் பிரசாந்த கலனே நம்பர் டூ சித்தே நம்பர் 3 நித்தராம் 4 எது பிராக்கெட்ல சுகம்னு போட்டுங்க சுகம் சுகம் 2, 3, 5, 4, 5 லப்துவா 6 லப்துவா 6 ி நரிசுாாம்ப நித்திய சுகாம்புதவ் நம்பர் ஒன் கலித தீஹி நம்பர் டூ பிரம்மை நம்பர் த்ரீ பிரம்ம வித்து ந அப்படின்னு தனியா போ அப்படி போட்டுக்கணும் பிரம்ம வித்து நாலு போர் நைவ் எஸ்மின் நித்திய சுகாம்பு புதவ் கலித தீஹி பிரம்மை பிரம்ம யா கஷ்டித் சஹாங்கித் சஹான் இருக்கு சஹா எத்தகைய இருக்கின்றானோ அப்படின்னு அர்த்தம் அதுக்கு சஹா நம்பர் ஒன் சுரேந்திர வந்தித்த பத நம்பர் போட்டு நம்பர் த்ரீ போட்டுக்கணும் சப்ளை பண்ணிக்கணும் வந்தித்த பதா ஏஷாங்கிறது சப்ளை பண்ணிக்கணும் ஏஷா நம்பர் 1 மம நம்பர் 2 நூனம் நம்பர் த்ரீ மனிஷா ஏஷா மம நூனம் மனிஷா இது என்னுடைய உறுதியான அபிப்பிராயம் கருத்து சரி இது தமிழ்ல பொழிப்புரை சொல்றேன் பிரம்மானந்தத்தின் பிரம்மானமானந்த சாகரத்தின் சிறு திவலைகளாகிய பிரத்தின் பிரம்மானந்த சாகரத்தின் சொன்னா பிரம்மானந்த சாகரத்தின் சிறு திவலைகளாகிய விஷயானந்தங்களிலேயே விஷயானந்தங்களிலேயே இந்திராதி தேவர்கள் இந்திராதி தேவர்கள் நான் வந்து சமஸ்கிருதத்தில் இந்திரா இந்திராதேவர்கள் முதல்ல போட்டிருக்கேன் மாத்தி போ சொல்றேன் இந்த இந்திராதி தேவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார்களோ பெரும் மகிழ்ச்சி அடைகிறார்களோ செமிகால முனிவனானவன் முனிவனானவன் முனிவன் சொன்னா நன்கு சிந்திக்கின்றவன் அர்த்தம் நன்றாக திங்க் பண்றவன் அர்த்தம் கிரமமாக திங்க் பண்றவன் அர்த்தம் ரொம்ப முறைப்படி சிந்திக்கின்றவன் அர்த்தம் மனநசீலகா முனிஹி அப்படி ஒரு அர்த்தம் மௌனமாக இருக்கிறவனுக்கும் முனிவன் பேர் மௌனான் முனிகி மனநசீலகா முனிஹி மௌனான் முனிகி முனிவனானவன் அமைதி அடைந்த மனதில் அமைதி அடைந்த மனதில் இடைவிடாமல் எந்த பிரம்மானந்தத்தை எந்த ஆனந்தத்தை பிரம்மானத்தின் இந்த பிரம்மானந்தே போட்டு பிரம்மானந்தின் பிராக்கெட்ல பிரதிபிம்பத்தை பிரம்மானந்தத்தின் பிரதிபிம்பத்தை ஆனந்தான் அர்த்தம் பிரம்மானமானந்தத்தின் பிரிம்பத்தை லப்த்வா அடைந்து நிறுவகா நிறுவகா மகிழ்வுருகிறாரோ மகிழ்வுருகிறாரோ அடுத்தது மகிழ்ாரோந்த நித்யானந்த ஸ்வரூபத்தை தானேயாக உணர்ந்து தானேயாக உணர்ந்து தானே நித்யானந்த ஸ்வரூபம் என்பதை உணர்ந்து தானே அந்த நித்தியானந்த ஸ்வரூபம் கொடுங்க தானே அந்த நித்தியானந்த ஸ்வரூபம் என்று உணர்ந்து அந்த அறிவிலே நிலைத்திருக்கிறாரோ அந்த அறிவிலே நிலைத்திருக்கிறாரோ அவரை பிரம்மமாகவே கருத வேண்டும் ஏனெனில் அவர் பிரம்மத்தை புறப்பொருளாக கடவுளாக புறப்பொருளாகன தனக்கு வேறாக காணாதவர் அத்தகையவர் எவரோ அவரை தேவேந்திரன் முதலானவர்கள் வணங்குகிறார்கள் தேவேந்திரன் முதலான அனைவராலும் வணங்கப்படுகிறார் இது என்னுடைய உறுதியான கருத்து இது என்னுடைய உறுதியான கருத்து அப்போ இந்த ஸ்லோகம் அழகா என்ன பண்ணுகிறதுனா விஷயானந்தம் யோகானந்தம் ரெண்டுமே ரெண்டுமே ஆனந்த அபவிக்கிறது ஆனா ஆனந்தமே நான் புரிஞ்சுக்கிறவன் தான் பிரம்ம ஜானி அப்படிங்கிறத ஸ்பஷ்டமாக புரிய வைக்கிறது இந்த பகுதி இதோடு இது நிறைவு பெறுகிறது ஆகவே முதல் ஸ்லோகத்திலிருந்து இந்த ஐந்தாவது ஸ்லோகம் வரை பரம்பொருள் தத்துவம் நன்கு விளக்கப்பட்டிருக்கிறது முதல் ஸ்லோகத்தில் பிரஜானம் பிரம்ம என்கிற மகாவாக்கியமும் இரண்டாவது ஸ்லோகத்தில் அகம் பிரம்மாஸ்மி மகாவாக்கியமும் மூன்றாவது ஸ்லோகத்தில் தத்துவமசி மகாவாக்கியமும் நான்காவது ஸ்லோகத்தில் அயமாத்மா பிரம்ம என்கிற மகாவாக்கியமும் ஐந்தாவது ஸ்லோகத்தில் ஆனந்தம் பிரம்ம என்கிற மகாவாக்கியமும் அதுவும் மகாவாக்கியம்தான் ஆனந்தம் பிரம்ம என்கிற மகாவாக்கியத்தையும் உபதேசித்து ஐந்து ஸ்லோகங்களில் ஆதிசங்கரர் பிரம்மஜானியினுடைய தன்மைகளை கூறுகிறார் பிரம்மஜானியினுடைய லட்சணத்தை சொல்லும் பொழுது பிரம்மஜானி எத்தகைய பிரம்மத்தை அறிந்திருக்கிறான் என்பதை உணர்த்துகிறார் இத்தகைய பிரம்மத்தை தெரிந்திருப்பதால் இவன் பிரம்மஜானி அப்படின்னு சொல்லி பிரம்மத்தோட லட்சணத்தை சொல்லி அந்த பிரம்மத்தோட லக்ஷணத்தை எவன் தெரிஞ்சிருக்கிறானோ அவன் பிரம்ம ஜானின்னு சொல்லி தெளிவுபடுத்தி இருக்கிறார் இந்த ஸ்லோகம் லக்ஷணங்களை கடந்தது பிரம்மன் என்பதுதான் பிரம்மத்துக்கு லட்சணம் இலக்கணங்களை கடந்ததுவே பிரம்மம் என்பதுதான் பிரம்மத்துக்கு இலக்கணம் அதை சொல்லுகின்ற முறையிலே சொல்லி ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் கனாட் எக்ஸ்பிளைன் அப்சொல்யூட் திங் சொல்லுவோம் இந்த உலக சப்தங்களை வச்சு கொண்டு சப்த அத்தீதமான வஸ்துவை புரி புரிய வைக்க முடியாது ஆனாலும் உபனிஷத்துக்கள் சப்தங்களை முரண்படுத்தி அந்த உண்மையை புரிய வைக்கிறது அனோரணி யான் மகதோ மகி யான் அது பெரியதுல பெரியது சிறியதுல சிறியதுன்னு கான்ட்ரடிக்ட் பண்றது அப்படி கான்ட்ரடிக்ட் பண்ணுற போதே வஸ்துவை புரிய வச்சுடுறது அதுதான் மெத்தட் உபனிஷத்தோட மெத்தடை என் நேத்தி நேத்தி வச்சனை நிகமா அவோச்சு தம் தேவ தேவ மஜமச்சு ஆகையினால கடவுளுடைய கிருபையினால இந்த கிரந்தம் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது முதல்ல சண்டாள வேஷத்தில் இருந்த பரமேஸ்வரன் சங்கராச்சாரியாரிடம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவது போல இது அமைந்திருப்பதாக கருதப்படுகிறது ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் உபனிஷத்துக்களுடைய சாரபூதமானது இந்த கருத்துக்களை நன்றாக சாஸ்திரம் படித்த பிறகு படித்தா என்ஜாய் பண்ண முடியும் எடுத்த உடனே நம்ம மேலெழுந்த வாரியே இப்படிலாம் டெக்ஸ்ட் இருக்குன்னு இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக தான் படிச்சிருக்கோம் இன்னும் நன்றாக சாஸ்திரங்களெல்லாம் படித்தாதான் இதோட மகிமை நமக்கு நன்றாக புரியும் இந்த கிரந்தத்தோட மகிமை நமக்கு தெரியணும்னா உபநிஷத்துக்கள் கீதை பிரம்மசூத்திரம் இது போன்ற கிரந்தங்களையெல்லாம் படித்த பிறகு தான் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டோட மகிமையே புரியும் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் மனிஷா பஞ்சகம் இது போன்ற கிரந்தங்களெல்லாம் அதெல்லாம் படித்த பிறகு படித்தாதான் எவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ அழகாக சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது இது அப்படின்னு தெரியும் நமக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு அதுவே தெரியாது இதை மாத்திரம் பார்க்குற போது நமக்கு அந்த கம்பாரிசன் தெரியாது அதனால் கம்பேரிசன் தெரியாட்டாலும் பரவாயில்லை நாங்களாம் கம்பேர் பண்ணி படிச்சுருக்கோங்கிறதுனால நீங்கள் எங்களை வந்து கேட்குறதுனால நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் இதிலெலாம் இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்கிறோம் இது வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக இப்படிலாம் விஷயம் இருக்குதுப்பா தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்புறம் நீங்கள் ஆழமாக கிரந்தத்தை எல்லாம் வாசித்து ஒரு தரத்துக்கு பத்து தடவை படித்து இது எவ்வளோ தூரம் நமக்குள்ளே போயிருக்குன்னு பார்க்கணும் நன்றாக நீங்கள் இதெல்லாம் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் உண்மையான சாந்தியை யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகுங்கிறார் வள்ளுவர் இந்த ஞானம் எல்லாம் வந்துவிடுத்துன்னா இந்த இண்டிவிஜுவாலிட்டியே போயிடும் நமக்கு இந்த தனித்தன்மையே போயிடும் நம்ம ஒரு ஒருத்தருக்கும் தனித்தன்மை பரிசாக உட்கார்ந்துட்டு இருக்கு பூதம் மாதிரி போகவே போகாது அநேக ஜென்மாவில் தொடர்ந்து வந்திருக்குது இந்த ஜென்மாவிலியும் கண்டினியூ பண்ணுறது இந்த ஞானத்தை பெற்றால் இந்த தனித்தன்மை புறப்பற்று அகப்பற்று என்று சொல்லப்படுகிற யான் எனதுங்கிற எனதுங்கிறது புறப்பற்று யான்கிறது அகப்பற்று இந்த இரண்டு பற்றுக்களும் நீங்கிவிடும் அற்றது பற்றனில் ஒற்றது வீடு பற்று நீங்கினால் உடனே முக்தி ஆகையினால இந்த கிரந்தம் படிப்பதற்கு வாய்ப்பு தந்த கடவுளுக்கு நன்றியை சொல்லி குருவுக்கும் நன்றியை சொல்லி நமஸ்காரங்களை பண்ணி உங்கள் எல்லோரையும் ஆசீர்வாதம் பண்ணி நிறைவு செய்கிறேன் ஹரி ஓம் தத் சத் ஓம் பூர்ணமத்பூர் நமிதம்பூர் நாத் பூர் நமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாஜபூர் நமேவாவசிஷ்யே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி ஹரிஹி ஓம் முதல்ல ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்கோ அதுக்கப்புறம் வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்கோ சொல்றேன் இந்தமந்தப்பட்டது ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் முதல்ல சாஸ்திர சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்கலாம் அப்புறம் நான் அடுத்த சரி இது இல்லைன்னா அப்புறம் அடுத்தது போக வேண்டியதான் வேற ஏதாவது டாபிக் ஆஹ் இதுல சொல்லிருக்கேன் அதுதான் சொல்றேன் சயோகவை தரம பிரம்ம வேத பிரம்மை முண்டகோபனிஷத் வாக்கியம் அது பிரம்ம வேத பிரம்மை யார் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறானோ அவன் பிரம்மமாகறான் இது வந்து இந்த கான்டெக்ட்ல மாத்திரம் தான் முடியும் மற்றதிலாம் முடியாது மைக்கை தெரிந்து கொள்பவன் மைக்காகிறான் சொல்ல முடியாது பறவையை தெரிந்து கொள்பவன் பறவை ஆகிறான் சொல்ல முடியாது மனிதனை தெரிந்து கொள்பவன் இன்னொரு மனிதனை தெரிந்து கொள்வன் அந்த மனிதன் ஆகிறான் சொல்ல முடியாது அப்ப இந்த கான்டெக்ட்ல வந்து பிரம்மத்தை தெரிந்து கொள்ள பிரம்மமாகறான்னு சொன்னா அது நானாக தான் ஆனால் இருந்தால் தான் நான் அதை தெரிஞ்சிக்க முடியும் ஆகையினால பிரம்ம பிரம்ம பிரம்மவேத பிரம்மைவ பவத்தின்னு அர்த்தம் என்னென்னா நான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு பிரம்மசூத்திரத்தை எடுத்துப்போம் பிரம்மசூத்திரம் வந்து எடுத்தவுடனே சொல்கிறது அதாத்தோ பிரம்மஜிக்யாசா இனி பிரம்ம விசாரம் பண்ணுவோம்னு சொல்கிறது சங்கராச்சாரியர் கேட்குறார் எனக்கு துக்கம் இருக்கு துக்கம் வந்து எனக்கு இருக்கு ஏன் துக்கம் போனா என்ன கனெக்சன் சொல்றோம் ஆகையினால நீ பிரி ஆத்மனா பிரம்மத்வ சித்திங்கிறார் ஆத்மாவ பிரம்ம ஆத்மாவோட பிரம்மத்துவத்தை தெரிஞ்சுக்கல நான் இருக்கேன்னு தெரியறது நான் வந்து தேகம்னு நினச்சுருக்கேன் த நான் தேகம் சரீரம் மனசு புத்தின்னு நினச்சுன்ட்ருக்கேன் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது நீ பிரம்மன் சொல்றது அந்த பிரம்மத்வ பிரம்மத்வத்தை எனக்கு தெரியல அதுக்காக அதை விசாரம் பண்ணணும் ஆத்மனகா பிரம்மத்வ ஜானார்த்தம் பிரம்ம ஜிக்யாசா ஆத்மாவை பிரம்மமா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் பிரம்ம ஜிக்யாசான்னு பேர் அப்போ பிரம்மவேத பிரம்ம இவ பவத்தின்னு சொன்னால் யார் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறானோ அவன் பிரம்மமாகறான் அதுதான் தமிழில் அர்த்தம் அதுக்கு இப்போ பிரம்மம்னா என்னன்னு கேட்டால் அது என்னுடைய சொரூபந்தான் அவ்வளோதான் பதில் இருக்கு இப்படி தான் பதில் சொல்ல முடியும் சாதாரணமாக பிரம்மன்னா சாஸ்திரத்தில் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது கடவுள்னு கடவுள்னு சொன்னால் அவர் சர்வக்யன் சர்வசக்திமான் நீ அவர் அப்படிப்பட்ட லக்ஷணங்கள் எல்லாம் உடையவர் நான் வந்து அல்பக்யன் அல்பசக்திமான் எனக்கு கொஞ்சம்தான் தெரியும் கொஞ்ச சக்தி உடையவன் கடவுளுக்கு எல்லா தெரியும் எல்லா சக்தியும் உடையவர் கடவுள் அப்படி தான் நம்ம சாஸ்திரங்களில் படிக்கிறோம் ஆனால் உபநிஷத்துக்கள் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் அந்த கடவுளுக்கு ஆதாரமாக இருக்கிற வஸ்துவும் உனக்கு ஆதாரமாக இருக்கிற வஸ்துவும் ஒன்று தான் கடவுளுக்கு ஆதாரமும் ஒன்று தான் உனக்கு ஆதாரமும் ஒன்று தான் நீ அழிகிற பொருள்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறதும் ஒன்று தான் உண்மையிலே அதுதான் நீ இந்த இந்த உடம்புல உடம்பு மனசு புத்தியில் வச்சிருக்கிற அபிமானத்தில் அபிமானந்தான் தோஷமானது நீ உடம்பு புத்தியில் அபிமானம் வச்சதுனால உலகம் வேறேன்னு தெரிகிறது அது வேறேன்னு தெரிகிறதுனால நீயும் அதுவும் வேறே கடவுள் வேறேன்னு வேற தோன்றுறது எல்லாமே கிடையாது இருக்கிறது ஒரே வஸ்து தான் தான் இருக்குது அதுதான் உன்னுடைய சுரூபம் பியூர் கான்சியஸ்னஸ் சரியான பதில் என்னென்னா பிரஜானம் பிரம்மன் பிரியூர் பிரம்ம வேதா பிரம்ம விசாரம் பண்ணுகிறானோ அவன் தன்னை பிரம்மம் என்று புரிந்து கொள்ளுகிறான் இப்ப கடைசியில் கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க வன் பிரம்ம விசாரம் பண்ணுகிறானோ அவன் தன்னையே பிரம்மம் என்று புரிந்து கொள்ளுகிறான் அதான் அதுக்கு பொருள் இப்ப மற்றதுல வந்து எதுலயும் நாம அதுவா பிக்கமாக முடியாது இதுல நாம ஆகிறோம் நாம ஆகிறது இல்லை அதுவா தான் இருக்கும் தாய்மான்வர் சொல்லுவார் மாயையை பார்த்து நான் அதுவாயிருக்க நீசை சித்திரம் மிக நன்று காண்பர் மாயையை பார்த்து சொல்லுவார் நான் அதுவாய் இருக்க நீசை சித்திரம் மிக நன்று காண்பார் கடைசியில சிம்பிளா முடிச்சது என்ன எவன் பிரம்மத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறானோ அவன் தன்னையே பிரம்மம் என்று புரிந்து கொள்ளுகிறான் அவ்வளவுதான் பதில் சரி கேளுங்கோ சந்தேகம் இருந்தா கேளுங்க புரியலையா எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா குதிரை எக்ஸாம்பிள் இந்த ஜென்மாவில பலனை ஆரம்பிச்ச கர்மா இன்னும் நிறைய ஜென்மாவுக்கு பலனை கொடுக்க வேண்டிய கர்மா இருக்கோ இல்லையோ அதெல்லாம் சஞ்சித கர்மா புரியுதா சஞ்சித கர்மாங்கிறது இன்னும் ஜென்மா நிறைய ஜென்மாவுக்கு பலனை கொடுக்கறதுக்காக உட்கார்ந்துருக்கு இப்போ இந்த ஜென்மாவை நம்ம வேஸ்ட் பண்ணினோம்னா அந்த ஜ அதுலேருந்து பழையபடியும் வர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த ஜென்மாவில் நாம் பண்ற புண்ணிய பாபம் இருக்கோல்யம் இதுக்கு பேர் ஆகாமி கர்மான்னு பேர் இந்த ஆகாமி கர்மா நம்ம செத்து போன உடனே சஞ்சீத கர்மாவில் ஜாயிண்ட் ஆகிடும் சஞ்சீத கர்மாவில் ஜாயின்ட் ஆகிடும் ஆனால் இந்த இப்போ நாம் செஞ்ச கர்மாவே அடுத்த ஜென்மாவில் வரணும்னு ஒன்றும் நியாயம் கிடையாது அப்போ சஞ்சித கர்மாங்கிறது ஒன்னு இருக்கு சஞ்சித கர்மாவில ஒரு அம்சம் இப்ப வெளிப்பட்டிருக்கு வெளிப்பட்டிருக்கு புரியுதா சஞ்சித கர்மாங்கிறது ஒரு மூட்டை அதுல ஒரு அம்சம் இப்ப வெளிப்பட்டிருக்கு இந்த ஜென்மாவில் கொடுக்க வேண்டிய புண்ணியபாப பலனை அனுபவிச்சுருக்கும் ஆனா இன்னும் நிறைய இருக்கு ஏகப்பட்ட புண்ணியபாபம் இருக்குது அனந்த கோடி ஜென்மனாம் கர்மார்ஜிதம் அது இன்னொன்று நிறைய ஜன் நிறைய இருக்குது அதில் ஒரு போர்ஷன் இப்போ வெளியில் வந்திருக்கு இப்போ நாம் வந்து மனுஷ ஜென்மாவாக இருக்கிறதுனால பண்ணுறோம் புண்ணிய பாபத்தை பண்ணுறோம் செத்து போன பிறகு சஞ்சீதர்கள் மேலே ஜாயிண்ட் அப்புறம் அதுலேருந்து இன்னொரு வெளிப்படும் நாயாகவோ நரியாகவோ புலியாகவோ கரடியாகவோ சிங்கமாகவோ புழுவாகவோ தென்னைமரமாகவோ வாழைமரமாகவோ அப்ப நீங்க சுவாமிஜி இந்த ஜென்மாவில் பண்ணதே அடுத்த ஜென்மாவில் வரணுமே அப்படின்னு கேட்டால் நியாயம் கிடையாது ககனா கர்மனோ கதிகி அதனால தான் நம்ம மனுஷ ஜென்மா ரொம்ப ரேருங்கிறோம் ஏன்னா திரும்பவும் நமக்கு ஹியூமன் பர்து கிடைக்குங்கிறது கேரண்டி கிடையாது ஞானம் வந்தா தான் ஞானம் வந்தா தான் சஞ்சீத கர்மாவுக்கு ஒரு மீனிங் நேற்றுக்கு சொன்னேன் கவனிச்சட தெரியாது மாயான்னு நேத்துக்கு அதுதானே படிச்சோம் அதுதானே படிச்சோம் பிராரப்த கர்மாவை அனுபவிச்சுதான் அனுபவிக்கலைன்னு சொன்னா ஜீவன் முக்தி குரு சிஷ்ய பரம்பரை ஞானத்தினுடைய மகிமை ஒண்ணுமே தெரியாது ஞானம் வந்த உடனே செத்து போய்டுங்க பிராரப்த கர்மம் போயிடுச்சுன்னு வச்சு வந்த மாத்திரத்தில் செத்து போயிடுவோம் பிராரப்த கர்மம் முடியும் என்ன அர்த்தம் தெரியுமோ ஞானம் வந்தோடனே செத்து போயிடணும் அப்படி சொல்லலன்னு இல்லை அதுதான் மீனிங் ஞானம் வந்த பிறகு பிராரப்தகர்மா இருக்குங்கிறதுக்கு சொல்றேன் இப்போ நான் என்ன சொல்றேன் நீங்கள் பிராரப்தகர்மா இருக்குங்கிறது உண்மை ஆனால் ஞானியோட திருஷ்டியில பிராரப்தகர்மா கிடையாது சாஸ்திர திருஷ்டியில் லோக திருஷ்டியில் பிராரப்தகர்மா இருக்கு ஞானி தன்னை வந்து நான் வந்து மனுஷன் சொல்லுவானா நான் பிரம்மம்னு சொல்லுவானா நான் கர்ம சாட்சின்னு சொல்லுவானா நான் கர்மத்தில் மாட்டின்னு இருக்கேன்னு சொல்லுவானா ஞானி ஞானி கர்மத்தில் மாட்டின்னு இருக்கேன்னு சொன்னா அஜானி நான் கர்மத்துக்கு சாட்சின்னு சொல்றதுனால உடம்புக்கு பிராரப்த கர்மா எனக்கா பிராரப்த கர்மா புரியுதோ உடம்புக்கு தான் பிராரப்த கர்மா எனக்கு பிராரப்த கர்மா இல்லை ஞான ஜீவன் முக்திக்கு லட்சணமே ஞானத்தை பெற்ற பிறகு பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கின்ற வாழ்க்கைக்கு தான் ஜீவன் முக்தின்னே பேர் பெற்ற பிறகு இதே சரீரத்தில் இருந்து கொண்டு பிரார்த்த கர்மத்தை அனுபவிப்பதுதான் ஜீவன் முக்தி என்ன ஜீவன் முக்தாக வாழ்ந்து கொண்டிருக்கான் முக்தி அடைஞ்சிருக்கான் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணசிய பூர்ணமாதாஜபூர்ணமேவாவசிஷேந்தி hari hi o oh. oh.